நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமய சோயல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நாவதானிய கொஜு செய்ய தேவையான பொருட்கள் முளைக்கட்டிய நவதானியம் ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் வேங்காயம் அரை கப் பச்சை மிளகாய் ரெண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப கொத்தமல்லித்தழி சிறிதளவு பட்டர் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம நவதானியம் மிளக்கட்டின தானியம் கொண்டைக்கடலை பச்சைப்பரையும் இயர் ராஜ்மா அதெல்லாம் இருக்க அதை வந்து ந மிளக்கட்டி அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிப்போம் தேங்காய் துருவி வச்சிடலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருவோம் ஸ்டப்பாத்த வச்சிட்டு ஒரு பாத்திரத்தை மாதிரி வச்சுருவோம் பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டுருவோம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் போட்டு வதக்கேக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கினது நவதானியத்தை அதில் போட்டு கலந்துடுவோம் கலந்து நல்லா வே கலந்து கலந்துவிடுவோம் நல்லா வேக விடுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் மஞ்சள் பொடி தனியாத்தூள் உப்பு கலந்துட்டு தேங்காய் துருவல் மேலே கொட்டிவிட்டு நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி தழிய மேலே என்ன சாப்பிடு அது மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் அது மேலே கொட்டிட்டு கலந்து விட்டோன்னா சூப்பா போன டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நாவது தானிய கொஜு தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்